வணக்கம் நச்சினையின் செய்தி சேவை மார்ச் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் உடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் இந்த வருடம் தேசிய அளவில் ரேங்க் பெற்று சாதிப்பார்கள் என மெட்டா நீட் அகாடமி உறுதியளித்துள்ளது பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட நூற்று பதினாறு பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது விரைவில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சகு உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ஜெயம்கொண்டம் பழுப்பு நிலக்கரி திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்காததால் கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்க ஆலோசனைக் கூட்டம் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் நாடகத்துறையும் தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து இந்த நவீன நாடக கலைவிழாவை நடத்தி வருகின்றது இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பதினான்கு நாடகங்கள் நிகழ்த்தப்பட உள்ளன மதுரையில் சித்திரை திருவிழாவையொட்டி வாக்குப்பதிவு நேரம் இரவு எட்டு மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் மறைந்த கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கர் உடலுக்கு பிரதமர் மோடி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினாா் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் ஒட்டுப்பதிவு தமிழகத்தில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடப்பதால் பள்ளிகளுக்கு எட்டு நாள் முன்னதாக கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இந்த ஆண்டின் கடைசி நாள் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது மத்தியஅமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் முன்னெடுத்துள்ள பாடத்திட்டங்களை மறுசீரமைப்பு திட்டத்தின்கீழ் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட வரலாறு பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஆடை காரணமாக நடத்தப்பட்ட ஜாதிய குற்றங்கள் குறித்த பாடப்பகுதிகளையும் சேர்த்து மூன்று பாடப்பகுதிகளை நீக்கியுள்ளனர் சமூக வலைதளங்களில் ஐ அதிகாரி போல உடையணிந்து போட்டோகளுக்கு போஸ்ட் கொடுத்ததோடு அரசு வேலை வாங்கித் தருவதாக பெண்ணிடம் ரூபாய் ஒரு லட்சம் மோசடியில் ஈடுபட்டுள்ள கைது செய்யப்பட்டுள்ளாா் இந்தியா சீனா எல்லையில் அமைந்துள்ள ஒரு மலை கிராமத்தில் ஒரே ஒரு வாக்காளருக்காக தனி வாக்குச்சாவடி அமைக்கப்படவுள்ளது அரபிக்கடலில் இந்திய போர்க்கப்பல்கள் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஹோலி என்றால் வண்ணம் ஹோலி என்றால் உற்சாகம் வட மாநிலங்களில் மதுரா வாரணாசி போன்ற இடங்களில் இப்போதே ஹோலியின் கொண்டாட்டம் களைகட்ட தொடங்கியுள்ளது ஜெட் ஏர்வஸின் ஒரு சில விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டதை அடுத்து பயணிகள் சமூக வலைதளங்களில் தங்கள் குறைகளை வெளிப்படுத்தி வருகின்றனா் அயல்நாட்டுச் செய்திகள் பாகிஸ்தான் குடியரசு தினத்தையொட்டி அணிவகுப்பிற்காக சீன போர் விமானங்கள் இஸ்லாமாபாத் சென்றுள்ளது இந்திய நாடாளுமன்ற தாக்குதல் தொடங்கி சமீபத்தில் புல்வாமா தாக்குதல் வரை பெருத்த உயிர்ச்சேதங்களை ஏற்படுத்திய ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவன் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க இந்தியா மேற்கொண்ட நான்கு முயற்சிகளுக்கு சீனா முட்டுக்கட்டை போட்டுள்ளது இந்நிலையில் சீனா பதிமூன்றாயிரம் பயங்கரவாதிகளை கைது செய்துள்ளதாக இரண்டாயிரத்தி ஒன்பதில் விடுதலை புலிகளுக்கு எதிராக நடைபெற்ற உள்நாட்டுப் போரில் மனித உரிமைகள் மீறப்பட்டதாக புகார் தொடர்பான எவ்வகையான விசாரணையையும் சந்திக்க தயார் என இலங்கை தெரிவித்துள்ளது நெதர்லாந்தில் சென்று கொண்டிருந்த டிராம் ரயிலில் புகுந்த இரண்டு மர்ம நபர்கள் பயணிகள் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றத்தை தணிக்க முக்கிய பங்காற்றினோம் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கணிசமான அளவு குறைக்க ஐ பருவநிலை பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது இலங்கையுடன் நேரடி விமான சேவை ஒன்றை நடத்த ஆப்கானிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ளது ஆப்கானிஸ்தான் தூதுவர் எம் அஸ்ரப் ஹைதாரி அமைச்சர் ரிஷாட் பதியூதனை சந்தித்த போது இந்த அழைப்பை விடுத்துள்ளார் வைர வியாபாரி நீரவ் மோடிக்கு லண்டன் நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டாகும்போது ஏற்றுமதி பொருளாதாரத்தினுடனான வருமான வீதமானது இரண்டு மடங்காக அதிகரிக்கும் என்று ஆரம்ப கைத்தொழில்கள் மற்றும் சமூக வலியூட்டல் அமைச்சர் தயா கமகே தெரிவித்துள்ளார் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய முறைப்படுத்தும் நோக்கில் பான் கார்டு விவரங்களை ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டியது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பொதுத்துறை வங்கியில் சிறப்பான திட்டங்களை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை வழங்கிக் கொண்டிருக்கும் எஸ்பிஐ வங்கியில் வாடிக்கையாளர்கள் நலன் கருதி மூன்று முக்கிய மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன விளையாட்டுச் செய்திகள் சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சி ஆட்டத்தின்போது சுரேஷ் ரெய்னா இருபத்தி ஒன்பது பந்துகளில் ஐம்பத்தி ஆறு ரன்கள் விளாசிய வீடியோ வெளியாகி வைரலாகி வருகின்றது இந்தியன் வேல்ஸ் டென்னிஸ் தொடர் ரோஜர்ட் பெடரர் தோல்வியடைந்துள்ளாா் ஊழல் மோசடி அதிகரித்தால் கிரிக்கெட்டில் இலங்கை பின்னடைவை அடைந்துள்ளது விளையாட்டுத்துறையை முன்னேற்றுவது சாத்தியமில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் மகிதானந்தார் என வீழ்த்தியது பார்சிலோனா திரைச்செய்திகள் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு ட்விட்டர் வாயிலாக கருத்து தெரிவித்த நடிகர் விவேக் பள்ளி மாணவர்களுக்கு ஸ்மார்ட் பெற்றோர்கள் வாங்கித் தர என்றும் சாதாரண போன் பள்ளி மாணவர்களுக்கு போதும் என்றும் பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது பெற்றோர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ரியோ ராஜ் ஹீரோவாக நடிக்கும் படத்திற்கு நெஞ்சு முண்டு நேர்மையுண்டு தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது நடிகர் விஷ்ணு பாலிவுட்டின் பிரபல தயாரிப்பு நிறுவனமான பயகாம் பதினெட்டு மூவிஸ் தயாரிக்கும் மூன்று படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த புதுமுக இயக்குநரை தேர்வு செய்யும் கொல்லப்புடி ஸ்ரீனிவாஸ் தேசிய விருது 96 ஆறு பட இயக்குநர் சி பிரேம்குமாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்